ஹதீஸ் நூற்றி எண்பத்தி மூன்று இபுன் அப்பாஸ் அல்வி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது நபி சலல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களின் மனைவியும் எனது சிறிய தாயாருமான மைமுனா அலி அல்லாஹோகா அவர்களின் வீட்டில் நான் ஒரு நாள் இரவு தங்கினேன் நான் தலையணையின் பக்கவாட்டில் சாய்ந்து தூங்கினேன் நபிசல்லாகும் அலிஹி வசல்லம் அவர்களும் அவர்களது மனைவியும் மற்ற பகுதியில் தூங்கினார்கள் இரவின் பாதி வரை கொஞ்சம் முன்பின்னாக இருக்கலாம் பின்னர் எழுந்து சென்று தொங்குவிடப்பட்டிருந்த பழைய தோல் பையிலிருந்து தண்ணீரை எடுத்து ஒழு செய்தார்கள் அவர்களது உழுவை நல்ல முறையில் செய்தார்கள் பின்னர் தொழுவதற்காக எழுந்தார்கள் நானும் எழுந்து நபிசல்லும் அணிஹி வசல்லம் அவர்கள் செய்தது போன்று ஒழு செய்துவிட்டு அணைகூசல்ல வைத்தார்கள் எனது வலது காதை பிடித்து அவர்களின் வலது பக்கம் நிறுத்தினார்கள் இரண்டு ரகாதுகள் தொழுதார்கள் மேலும் இரண்டு ரகாதுகள் மீண்டும் இரண்டு ரகாதுகள் இன்னும் இரண்டு ரகாதுகள் மறுபடியும் இரண்டு ரகாதுகள் மேலும் இரண்டு ரகாதுகள் தொழுதார்கள் பின்னர் வித்துறு தொழுதார்கள் பின்னர் வாங்க சொல்பவர் வரும் வரை சாய்ந்து படுத்தார்கள் பிறகு எழுந்து சுருக்கமாக இரண்டரை காற்றுகள் தொழுது விட்டு சுபூக தொழுகைக்காக வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள்